ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் இப்போது நம்முடைய தேசம் வரையிலும் பரவி வரக்கூடியதான கொரோனா என்கிற வைரஸ் நோயிலிருந்து நாம் காப்பாற்றி என்ன செய்யலாம் இதற்கு நம்முடைய வேதம் புராணங்கள் என்ன வழிகளை காண்பிக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இதில் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் வாழக்கூடியதான முறை நம் முன்னோர்கள் நமக்கு வாழ்ந்து காண்பிச்ச வழியிலேயாவது இன்னுமீது வாழ்வது அப்படிங்கிறதையை நாம் பிரதிஜையாக செய்துக்க வேண்டிய காலகட்டம் அதே போல நாம் கூடியதான உணவு ஆரோக்கியமான முறையிலே நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் காண்பிச்ச முறையிலே அமைச்சிக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் ஏனென்று சொன்னால் நம் முன்னோர்கள் நமக்கு காண்பிச்ச வாழ்க்கை முறையும் நம் முன்னோர்கள் நமக்கு காண்பிச்ச உணவு பழக்க வழக்கங்களும் நாம் அணியக்கூடியதான ஆடைகளும் மிகவும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது முக்கியமாக காற்றின் மூலமாகவும் தொடுவதின் மூலமாகவும் பரவக்கூடியதான நோய்களை தடுக்கக்கூடியது அந்த பழக்கங்கள் என்ன இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்முடைய வேதத்தில் இருக்குது அப்படிப்பட்ட உணவுப் பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணும் அதாவது பருப்புகள் சிறுதானியங்கள்னு இப்போ சொல்கிறோம் அது மாதிரி உணவுப் பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணும் ஏன்னா அவைகளிலே தான் உயிர் சக்தி நிறைஞ்சிருக்கு தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது கலவு தூ அன்னாதிஷு ஸ்திதாகா நம்முடைய பிராணசக்தி எங்கே இருக்குது அப்படின்னா யுகவாரியாக மாறுபடுகின்றன கிருத்தே தூ அஸ்திக் பிராணாக கிருத்தயுகத்தில் உயிர் சக்தி இருக்குது திரேத்தாயாம் மாம்சம் ஆசிரித்தா திரேதாயுகத்தில் உயிர் இருக்கு உயிர் சக்தி இருக்குது துவாபரே ருதிரம் செய்வ துவாபர யுகத்தில் இரத்தத்திலேதான் உயிர் சக்தி இருக்குது அதுபோல கலவு தூ அண்ணாதிசு ஸ்திதாகா இந்த கலியில் நாம் சாப்பிடக்கூடியதான உணவிலே தான் பிராணசக்தி இருக்கு அப்படிங்கிறதுனாலே தான் நமக்கு பிராணசக்தி உள்ள உணவு முறையை நம் முன்னோர்கள் பழக்கப்படுத்தி கொடுத்தார் அப்படி பருப்புகள் தானியங்கள் இவைகள் சேர்ந்த உணவுகள் நமக்கு மிகவும் எதிர்ப்பு சக்தியை அளிக்க வல்லது நமக்கு எதிர்ப்பு சக்தி கட்டாயம் தேவை சரியான எதிர்ப்பு சக்தி நமக்கு இருந்தால் எந்த வியாதி வந்தாலும் நம்மை பாதிக்காது அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை காண்பிக்கிற அதாவது மகாக்னி சயனம் என்று ஒரு யாகம் அந்த மகாக்னிச்சயனம் என்கிற யாகத்தில் சில செங்கல்கள் பண்ணி அந்த செங்கல்களை அடிக்கி அதன் மேல் அக்னியை வைத்து செய்யக்கூடியதான யாகம் அந்த செங்கலை அடுக்கி செய்யக்கூடியது பல வழிகளாக வேதம் காண்பிக்கிறது அதாவது கருடன் மாதிரி கல்லுகளை அடிக்கி அதன் மேல் அக்னியை வைத்து செய்யக்கூடியது அல்லது முக்கோணமாக கல்லுகளை அடுக்கி அதன் மேல் அக்னியை வைத்து செய்யக்கூடியது அல்லது சதுரமாக கல்லுகளை அடுக்கி அதன் மேல் அக்னியை வைத்து செய்யக்கூடியது இப்படியெல்லாம் பல வழிகள் காண்பிச்சிருக்க அப்படி அந்த கல்லுகளை அடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூமியை சுத்தம் பண்ணணும் அந்த பூமியை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல 14 விதமான தானியங்களை தெளிக்கணும் அப்படி தெளித்து அதன் மேல் அந்த கல்லுகளை அடுக்கி அக்னியை வைத்து யாகம் செய்யும் அந்த தானியங்களை தெளிக்கிற பொழுது சொல்லக்கூடியதான ஒரு மந்திரம் இருக்கு பதினாலு மந்திரங்கள் ஆபஸ்தம்பர் என்கிற மகர்ஷி சொல்கிற பொழுது யா ஜாதா ஓஷதஜா இ ஓஷதீர்வபதி அப்படின்னு காண்பிக்கிறார் பதினான்கு மந்திரங்களையும் சொல்லி பதினான்கு விதமான தானியங்களை அங்கே தெளிக்கிராமிய அகஷ்டே சப்தாரண்யா அகிருஷ்டே அப்படின்னு மகர்ஷி காண்பிக்கிறார் திலமாஷவிரீஹி யவ பிரியங்குவனவோதூமா்சேத்தி சப்தகிராமியாவோஷ வேணு ஷியாமக நீவார ஜர்த்திலா கபீதுகா மர்கடகா க கார்முதா சேதி சப்தாரண்யா வோஷதா அப்படின்னு சொல்கிற ஏழு விதமான கிராமியமான தானியங்கள் கிராமங்களில் சாகுபடி செய்து வளர் வள விளையக்கூடியதான தானியங்கள் ஆரண்யாக காடுகளில் தானாக விளையக்கூடிய தானியங்கள் இப்படி பதினான்கு விதமான தானியங்களை எடுத்து அந்த இடத்துல தெளிக்கணும் அப்போது ஒரு சூக்தமானது சொல்லப்படுறது அதற்கு தான் ஓஷதி சூத்தம் பெயர் நாம் உபநயனமோ கல்யாணமோ முகூர்த்தம் பண்ணுற பொழுது அந்த வெரை தெளிக்கிறதுன்னு பண்ணுறோம் பாலிகை அந்த பாலிகையை தெளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தானியத்தை தொட்டு கொண்டு சொல்லக்கூடியதான சூகம்தான் இந்த ஓஷதி சூத்தம்னு பெயர் நாம் கல்யாணம் உபநயனங்களில் இந்த சூத்தமானது சொல்லப்படுறத கேட்கலாம் அந்த மந்திரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஒவ்வொரு மந்திரங்களும் சில சில வியாதிகளை போக்க வல்லது அந்த ஓஷதி சூத்தமானது முக்கியமாக நமக்கு உடம்பில் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது நாம் சாப்பிடக்கூடியதான உணவு ஜீவனுள்ளதாக ஆக்கிறது இந்த மந்திரங்கள் ஆகையினாலே தான் நடவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வயலில் உழவோம் அந்த உழறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணி இந்த ஓஷதி சூத்தத்தை சொன்ன பிறகு உழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு உலகத்தில் வழக்கத்திலே பார்க்குறோம் இந்த ஓஷதி சூத்தமானது ரொம்ப முக்கியமான ஒரு சூத்தம் அதில் ஒவ்வொரு மந்திரங்களும் அற்புதமான மந்திரங்கள் இந்த சூக்தத்தை நாம் பாராயணம் பண்ணுறதுனாலேயும் சொல்கிறதுனாலேயும் ஜபம் பண்ணுறதுனாலேயும் இந்த சூத்தத்தை சொல்ல சொல்லி நாம் கேட்பதனாலேயும் நமக்கு உயிர் சக்தி அதிகமாக கிடைக்கிறது எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறோம் ஏன்னா நாம் தீர்காயுசாக இருப்பதற்கு நாம் சாப்பிடக்கூடியதான உணவு மிகவும் அவசியம் இந்த கலியில் நாம் சாப்பிடக்கூடியதான உணவுனாலே தான் நாம் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது நாம் உயிர் உள்ள வஸ்துக்களை சாப்பிடுவதனாலே தான் நாம் உயிரோடு இருக்க முடியும் உயிரில்லாத வஸ்துக்களை சாப்பிட்டால் நாம் அல்பாயுசாக போக வேண்டி அந்த சாப்பிடக்கூடியதான தானியங்கள் உயிரோடு இருப்பதற்காகவும் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடும் கூடியதாக இருப்பதனாலேயும் தான் இந்த ஓஷதி சூத்தமானது சொல்லப்படுறது அப்படிங்கிறத பார்க்குறோம் எந்த மந்திரமானது நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்